சாமுவேல் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் ஆகிய இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள் இந்த வசனத்தை நாம் படித்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் ஒவ்வொரு விதமான வெளிப்பாடுகள் பெற்றிருக்கிறோம் செரியாவின் குமாரர்கள் யோவாப் அபிசாய் அசகேல் இவங்க வந்து தாவிதோடைய அப்பாவுடைய சகோதரி பிள்ளைங்க இவர்களை பற்றி தாவித்து சொல்லுகிறான் பத்தியும் அபிஷேகம் பண்ணப்பட்ட மிஞ்சினவர்களா இருக்கிறார்கள் இதை குறித்து நான் ஏற்கனவே ஒரு தரம் பேசியிருப்பேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் கவனித்த கவனம் உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமா இருப்பின் நீங்கள் அதை விளங்கியிருப்பீர்கள் யோவாவுடைய தோல்வி இல்லாவிட்டால் குண நலன்கள் முரட்டாட்டங்கள் அபிஷாயினுடைய செயல்பாடுகள் ஆசைகளுடைய செயல்பாடுகள் இதெல்லாம் சரியாவின்குமார் ராகி அவருடைய கிரியை தாவிதை கட்டி போட்டு விட்டது கீழ்ப்படுத்தி விட்டது இது ஒரு வெளிப்பாடு அது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அனுபவம் இன்றைக்கு நம்ம எத்தனை பேர் பெலவினர்கள் நம்ம அநேகர் பெலவினர் பெலவினர் சொல்றோம் ஒரு சிலருக்கு புலம்புறது தான் ஒரு சிலர் கேட்பாங்க பெரிய அறிவாளிகளை இல்லாவிட்ட பேமஸான ஆளு எல்லாம் புகழ்ச்சியில் இருக்கிறவங்க உச்சியில் இருக்கிறவங்கள பற்றி கேட்பாங்க உங்களுடைய பலன் உங்களுடைய பலம் என்ன உங்களுடைய பலவீனம் என்ன அவன் என்னுடைய பலம்னு சொல்லிட்டு அவனுடைய ஏதாவது ஒரு திறமையை சொல்லுவான் பலவீனம்னு சொல்லிட்டு என்னுடைய கோபம் என்னுடைய வாயி என்னுடைய எண்ணங்கள் ஏதாவது ஒன்று நினைச்சிவாங்க சொல்லுவாங்க சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது தாவிதை சொல்கிறான் புலம்பீட்டு கடைசியில் இதுதான் என்னுடைய பலவீனம் சொல்கிறான் ஏழாம் சங்கீதம் ஒரே புலம்பிட்டு கடைசியில சொல்லுவாங்க என்னுடைய பலவீனம் ஒரு சிலருக்கு புலம்பல் தான் பலவீனம் புலம்பிகிட்டே இருப்பாங்க நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அதை இதை அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கணும் அது ஒரு பலவீனம் பவுலுக்கு ஒரு பெலவீனம் இருந்தது அது சரீரம் சரீரத்தில் பயங்கரமான வேதனைகளை அவன் சுமந்தான் என் பெலவீனத்தில் அவருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் மொத்தத்தில் நீங்க பாத்தீங்கன்னா மாம்சமே என்னதுதான் பலவீனம் உள்ளதான் நல்ல ஹார்ட் ஒர்க்கும் பண்ணும் ரொம்ப சோர்ந்தோம் போயிடும் இப்ப நம்முடைய பலவீனம் எப்படிப்பட்டது ஒரு சிலருடைய பலவீனம்னு சொல்லிட்டு சில ஸ்வாபங்களுக்கு இடம் கொடுக்குறாங்க அது வருஷக்கணக்காக அவங்களை அப்படியே பிரேக் அடிச்சிருச்சு அஞ்சு வருஷமாக அந்த வீக்னஸ்லேருந்து விடலை இல்லை ஒரு எட்டு வருஷமா லூக்கா பதிமூணாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வருஷமா அவள் பலவீனத்தில் இருந்தா சில கேரக்டரில் நம்ம வந்து பதினெட்டு வருஷம் இருபது வருஷம் மாட்டிக்கிறோம் சில ஸ்வாவங்கள் ஒரு சில காலங்கள்லேருந்து நம்ம பின்தொடருது சில பழக்க ஒரு சில காலங்கள்லேருந்து நம்ம பின்தொடர்கிறது சில தோல்விகள் ஒரு குறிக்கப்பட்ட இடத்துலேருந்து நம்ம என்ன செய்து பற்றி கொள்ளுகிறது பதிமூணாம் அதிகாரம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் மனுஷன் தோல்விகள் கிடையாது தோல்விகள் கிடையாது அவர்களை தாக்கிவிட்டது ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க இடம் கொடுத்துட்டாங்க இந்த பெண்ணும் கூட பிறந்ததிலிருந்து இவளுக்கு உள்ள அந்த போராட்டம் வந்து அவளை யோசிச்சு பாருங்க எத்தனை வருஷமா சில ஸ்வாபங்கள் அடிமைப்பட்டு இருக்கிறீங்க விடுதலை இல்லாம ஜெயம் இல்லாம அதுல ஒரு முற்றிலும் வெளியே வர முடியாம யோசிச்சு பாருங்க நம்ம எத்தனை பேருக்கு இப்படி இருக்கு சில ஊழியர்கள் கூட இப்படிப்பட்ட பெலவீனங்கள் தாக்குறீர்கள் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் அவன் தானும் எப்படிப்பட்டவன் உள்ளவன் அப்ப நமக்குள்ள ஊழியர்களுக்கு விசுவாசிகள் காண்கிறார்கள் ஊழியர்கள் காண்கிறார்கள் நடத்திப்புக்காரர்கள் காண்கிறார்கள் மற்றவருடைய குறைகளை நாம் காணக்கூடிய அளவில் அநேகருடைய பலவீனங்கள் வெளியரங்கமாக இருக்கிறார் இப்படி பலவீனத்தினுடைய போராட்டங்கள் என்பது சபையிலும் சரி சரீரத்திலும் சரி மனதிலும் சரி மனசாட்சியிலும் சரி விசுவாசத்திலும் சரி பலவிதமான பலவீனங்கள் இருக்கிற ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறது அவருடைய மனசாட்சி பலவீனப்பட்டு போய்விட்டது ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறது அவர்கள் விசுவாசத்தில் பலவீனப்பட்டு போய்விட்டார்கள் அப்போ விசுவாசத்தில் தாவ ஆபரகமாக குறித்து சொல்லியிருக்கிறது விசுவாசத்தில் அவன் பலவீனமாக இருக்கவில்லை இப்படி எழுத்தின் பிரகாரமான ஆவிக்குரிய விசுவாசம் அவளுடைய மனசாட்சி பலவீனம் ஒரு சிலருடைய மனசாட்சி பலவீனமான தைரியமா நிக்க முடியல ஒரு சிலருடைய விசுவாசம் தான் அவங்களால சரி நம்ம அந்த சப்ஜெக்டுக்கு இப்ப போவேண்டாம் நமக்கு இன்னைக்கு இந்த மாலை வேலையில நீங்க எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் வேதம் சொல்லுகிறது தாவித்து சொல்லுகிறான் நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனா இருந்த போதிலும் அவங்க எல்லாம் ராஜாக்கள் இல்ல யாரு சரியாவின் குமார்கள் என்ன கிடையாது தளபதிகள் யுத்த வீரர்கள் சேனாபதிகள் போர்கடை தளபதிகள் ஆனா அவங்களுக்கு ராஜ அபிஷேகம் கிடையாது ஆனா அவங்களை விட நான் யாரா இருக்கிற போயிட்டே இவ்வளவு நாள் நெகட்டிவா தான் இந்த ரெவலூஷன் எடுத்துருப்போம் இன்னைக்கு பாசிட்டிவா ஒரு வித்தியாசமான கோணத்துல நாம் இதை பார்க்கலாம் அபிஷேகம் பெற்று அங்கே அவன் சொல்றான் சரியாவின் குமாரர் அப்படிங்கிறான் அப்படிங்கிறது ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்க்கும் போது அவன் கிட்ட இருக்கிற சின்ன சின்ன நீதியை பார்க்கிறார் சின்ன சின்ன நீதியை ஒரு துன்மார்க்கன் அவனுக்கு பேர் வந்து துன்மார்க்கன் அவன் ஒரு ஒரு நீதி செய்தால் பைபிள் என்ன சொல்லுது அவனுடைய நீதி நினைக்கப்படுகிறது துன்மார்க்கம் என்ன செய்ய மறைக்கப்படுகிறது ஆனா அதே நேரத்தில் ஒரு நீதிமான் தொண்ணூத்தி ஒன்பது ஒரு பாவம் செய்தா அப்படி ஜட்மெண்ட் திரும்புது அவன் செஞ்ச நீதி அடிபட்டு போய் அவன் செஞ்ச துன்மார்க்கூக்கி நின்று அவனை என்ன செய்வார் தேவன் நியாய தீர்ப்புக்கு கொண்டு போறார் இது என்ன வித்தியாசமான தராசா இருக்கோப நம்ம படிக்கும் போதெல்லாம் ஏத்தன் ஏமாற்றுக்காரன் வஞ்சிக்கிறவன் அபகரிக்கிறவன் தட்டி வீழ்த்துபவன் இப்படிதான் நம்ம படிச்சுட்டே வரோம் அப்படித்தான் அவன் பேருக்கு அர்த்தங்கள் இருக்கு ஆனால் கத்தர் அவனை இஸ்ரேலா மாற்றி அவனை தீமையை பார்க்க மாட்டாத சுத்தக்கண்ணன் யாக்கோவில் அவர் அக்கிரமத்தை காண்கிறதே இல்லை இஸ்ரேலே அவர் குற்றம் பிடிக்கிறதே இல்லை இப்ப குற்றம் பிடிக்கணும்னு சொன்னா நீங்க குற்றம் நீ எல்லாம் உட்கார்ந்துருந்தீங்க குற்றம் கண்ணம் மூடல குற்றம் நீ முழங்கால் போடல குற்றம் நீ ஆவில நிரம்பிய பாச பேசம் எல்லாம் வித்தியாசமான படிப்புகள்ாரியுல அப்படி கிடையாது அந்த பிள்ளைங்களுடைய அவங்களுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல கொண்டு போய் நிச்சய விடா படிக்கான் அது ஒரு ஸ்டைல் அதுபோல தேவன் உனக்குள்ளார் அந்த நன்மையை வச்சு உனைய பிரகாசிக்க வைக்கணும்னு விரும்பப்படுறாரு நம்முடைய ஜீவியத்தில் வாசனை வீசுகிறோம் கிறிஸ்துவின் நாமத்தை நம்ம எவ்வளவு மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டோட நாம நம் நிமித்தம் மகிமைப்படுகிறதா தூசிக்கப்படுகிறதா இதை நீங்க பகுத்தறி நீங்க நல்ல தெளிவான சிந்தியோடு பார்க்கணும் அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படுகிறதே உங்கள் நிமித்தம் கிறிஸ்து தூஷிக்கப்படுகிறாரே அப்படின்லாம் இருக்கு நாம நினைச்சு நறுமணம் வயசாம நினைச்சு துர்க்கந்தமாய் மாறுகிறதே யாக்கோபு சொல்றான் தன்னுடைய பிள்ளைகள் கோவப்பட்டு சீகை ஊராரெல்லாம் கொண்டு போட்டதுனால தீ வச்சு கொளுத்திட்டால அவன் சொல்றான் என் வாசனை நீங்க நினைச்சிட்டீங்க கெடுத்துட்டீங்க சரியா அப்படின்னா நறுமணம் ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தும் ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களை கொண்டு வா என்பேன் என் நாமத்திற்காக என் மகிமைக்காக உருவாக்கி படைத்த என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் சங்கீதத்தை அந்த இடத்துல இந்த ஜனத்தை குறித்து நம்ம ஆண்டவர் கொண்டு வரும் போது கொண்டு வந்ததாம் ஆண்டவருடைய உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாரையும் கொண்டு நாம் ஆண்டவருடைய மகிமைக்கு என்று உருவாக்கி படைத்து அவருடைய நாமம் ஜனங்கள் இப்ப நம் நிமித்தம் ஆண்டவுடைய நாமம் மகிமைப்படுகிறதா இந்த விஷயத்துல தாவித்து சொல்றா நான் வந்து ஆண்டோடு தூசிக்கப்பட்டுருச்சு நறுமணம் வீச முடியல நான் இந்த விஷயத்தில் நான் யாரு நான் யாருனாவது சரியாவின் குமாரர் குமாரர் யோவாப் யோவாப் அப்படின்னு சொன்னா கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தும் அறிமுகமாக நீங்கள் என்ன உங்கள் என்ன உங்கள் பிதாவா இருப்பேன் இந்த விஷயத்திலே தாவிதி சொல்றான் நான் பிதா கர்த்தர் நம்ம பிதாக்கெல்லாம் மாறிட்டமா யோசிச்சு பாருங்க வாசிய ஒன்று குருந்த நான்கு பதினைந்து அது வேற அது உலக பிரகாரமான தன்னை வெளிப்படுத்துறது உங்களை மன்னிக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கு ஒரு துசித்து தப்பு தான் ஏதோ அவசரப்பட்டுட்டேன் ராஜா என்னை மன்னிச்சிடணும் சொன்ன சரி வீட்டுக்கு போனா சிங்காசனத்தில் உட்கார வச்சுட்டு சமாதானத்தோடு இறங்க விட்டுறாத அப்ப இந்த விஷயத்துல அவன் யாரு இந்த விஷயத்துல யாருங்க ஒருவர் இருந்து நீங்கள் நின்று ஜபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பர்லவத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும் உங்களுக்கு பர்லவத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிக்கிறது போல இவன் செஞ்சதெல்லாம் மன்னிச்சாரு அவன் வந்து மன்னிப்பு கேட்டான் இவன் மன்னிச்ச மாதிரி மன்னிச்சிட்டு இப்ப யாரை கவுத்தி விட்டான் பழி வாங்கிட்டான் அப்ப இந்த விஷயத்தில் தாவி சொல்றான் நான் பெலவீனன் என்னால் ஆண்டோடைய நாமும் மகிமைக்காக வாழவும் முடியல நறுமணம் வீசவும் முடியலை செருவாபோய் போல அதே நேரத்தில் யோவாவை போல பிதாவா என்னால் நெசைய முடியல ஜீவிக்க முடியலை நான் மன்னிக்கிறதெல்லாம் பேருக்கு தான் மன்னிக்கிறேன் இந்த விஷயத்தில் நான் யாரு ஒரு குற்றவாளி நான் ஒரு பெலவீனன் மன்னிக்கிற விஷயத்துல என்னாலு பாவத்துக்கு மறுச்சிட்டோம் அடக்கம் பண்ணாம இருந்தா எப்படி இருக்கும் என்ன நடக்கும் முடியல இந்த விஷயத்துல தாவி சொல்றான் உண்மைதான் பிதாவின் எனக்கு இல்ல என்னுடைய என் நிமித்தம் ஆண்டுடைய நாமத்தை மயுகப்படுத்த முடியல என்ன பிதாவை போல என்னால் வாழவும் முடியல இந்த விஷயத்தில் நான் ஒரு பலவினன் அடுத்ததாக அபிசாய் அபிசாய் அபிசாயின்னு சொன்னா ஈகையின் பிதா கொடுப்பதில் வல்லவன் இன்னொரு அர்த்தம் செல்வத்தின் ஊற்று கொடுக்கறதுல அவன் சொல்றான் நான் இன்னும் இருக்கிறேன் நமக்கு கொடுக்கற விஷயத்துல நம்ம எத்தனை பேர் கொடுக்கிற விஷயத்தை பாருங்க கொடுக்கற தன்மை இருக்கா ஆண்டவருக்கு கொடுக்கிறோமா ஏழைகளுக்கு கொடுக்கிறோமா பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோமா மனைவி பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோமா சபைக்கு கொடுக்கிறோமா ஆண்டவருக்காக எதையாவது நம்ம எத்தனை பேர் வாங்குகிற விஷயத்துல நினைச்சோம் என்னத்தையாவது முழங்கால போட்டு அழுது கண்ணீர் விட்டு அவரை போட்டு உளுக்கி எடுத்து வாங்கிடுறோம் ஆனா பைபிள் சொல்லுகிறது வாங்குகிறதை பார்க்கலாம் அப்போ சில நடவடிக்கைகள்ல வாங்குகிறதை கொடுக்கிறதே பாக்கியம் அப்போ சிலர் வாங்குகிறதை பார்க்கலாம் கொடுக்கிறதே பாக்கியம் கொடுக்கும் தன்மை நமக்கு கொடுக்கற தன்மை இருக்கா நம்ம எத்தனை பேர் எவ்வளவு காரியங்களை கொடுக்கிறோம் சிங்காசனத்தை கொடுக்கற விஷயத்துல தாவீர் தப்பு திட்டமா இருக்கட்டும் யாருக்கு தான் கொடுக்கணும் மூத்த பிள்ளைக்கு தான் கொடுக்கணும் இவன் தவறான ஒரு வாக்கு வாக்கு திட்டம் யாருக்கு கொடுத்துட்டான் யாருக்கு பச்சை பாலு கொடுத்துட்டான் அந்த விஷயத்துல யாருக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சே சாலமுனுக்கு கிடைச்சு உரிமையாளர் பக்கத்து பிள்ளைகளுக்கு என்ன செய்ய மாட்டாங்க பாருங்க ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க பிள்ளைகளுக்கு நான் செத்தப்புறம் எடுத்துக்கோ நான் செத்தப்புறம் எடுத்துக்கோ ஏன்னா பிள்ளைங்க மேலே என்ன கிடையாது நம்பிக்கை கிடையாது பிள்ளைகளும் ஒரு சில பிள்ளைங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு தக ரோட்ல விட்டு போற கேஸும் இருக்கு இப்படி பல காரியங்களை பார்த்ததுனால பெற்றோர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் ஒரு செட்டில்மெண்ட் பண்ணாமல் இவங்க செத்து போய் இவங்க செத்து போன பிறகு நல்லா இருக்கிற அண்ணன் தம்பி அவ்வளவும் அடிச்சு சாவுறான் அப்படி ஒரு பெரிய பிரிவினைக்கு காரணமாக பெற்றோர்கள் போயிடுறாங்க நம்ம இப்போ அந்த சப்ஜெக்ட்டுக்கு போக நமக்கு கொடுக்கும் தன்மை எப்படி இருக்கிறது நம்ம எத்தனை பேர் எவ்வளவு காரியங்களை கொடுக்கிறோம் ஏசு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார் பிதா குமாரனை கொடுத்தார் குமாரன் தன் ஜீவனை கொடுத்தார் கொடுக்கும் தன்மையில நீங்க ஆண்டு சமூகத்தில் கேளுங்க அந்த வரையில கொடுக்கிற கிருவை எனக்கு தாங்க இறக்கிற கிணறு தான் என்ன செய்யும் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் ஏழைகளுக்கு கொடுங்க விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யுங்க இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க ஆகாரம் இல்லைன்னா அவனுக்கு ஆகாரம் கொடு அவனுக்கு வஸ்திரம் இல்லைன்னா அவனுக்கு வஸ்திரம் கொடு அவனுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடு இப்படிலாம் பைபிள் தெளிவாக சொல்லுது இந்த விஷயத்தில் இவன் சொல்கிறான் நான் வந்து விலவினந்தான் மிஸ் பண்ணிட்டேன் என்னைக்கோ உள்ள வார்த்தையில் யாருக்கு கொடுத்துட்டா ஆ தாவிதுக்கு உட்கார முடியல படுக்க முடியல சிங்காசனத்தை விடவும் முடியலை ஏதோ விட முடியல சிங்காசனத்தையும் விட முடியல அப்படியே படுத்துக்கிட்டே கிடக்கிறான் ஆனா அந்த நேரத்திலையும் சிங்காசனத்தை விட முடியல இது பொறுத்து பொறுத்து பார்த்து எங்க போயிட்டான் போயிட்டான் டிக்ளேர் பண்ண ஆரம்பிச்சிட்டான் இந்த நேரத்தில் யாரு வந்துட்டா கொடுக்கிற விஷயத்துல சிங்காசனத்தை கொடுக்கிற விஷயத்துல அவன் அடுத்ததாக ஆசைகள் ஆசைகளுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு தேவன் பார்க்கிறார் தேவன் செய்கிறார் தேவன் செய்கிறார் தேவன் பார்க்கிறார் ஆண்டவர் பார்க்கிற விஷயங்கள் ஆனால் எல்லாத்தையும் பார்க்கிறாரு அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒண்ணுமே கிடையாது அவங்க அப்பா அவங்க அம்மா பேர் வச்சிருக்கா பாருங்க அம்மா அப்பாவும் சேர்ந்து பேர் வச்சிருக்கா பாருங்க பிள்ளைக்கு தேவன் என்ன செய்கிறார் பார்க்கிறார் தேவன் பார்க்கிற விஷயத்துல நாம எவ்வளவு காரியங்கள்ல குற்றவாளிகள் தேவன் தாவிது விஷயத்துல பார்த்தாரு இவன் என்னெல்லாம் பண்றான்னு சாத்தானுடைய ஏவுதலுக்கு கீழ்ப்படிந்து ஜனங்களை என்ன வச்சான் அதை தேவன் பார்த்துக்கிட்டே இருந்தார் கடைசியில் ஒரு பெரிய தேர்தல் கூட்டம் ஜனங்கள் செத்து போனார்கள் உரியா விஷயத்துல பார்த்தளுக்கு உணர்றான் நமக்கு இந்த நாட்களில தேவன் பார்க்கிறார் அறிவு இருந்தா ஒருத்தனும் பாவம் செய்ய மாட்டான் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக முன்பாக ஒன்பது கண்களுக்கு முன்பாக அப்போ தேவன் பார்க்கிறார் தேவன் பார்க்கிற விஷயத்துல கடைசியில் உரியாவை கொன்னேப்டான் எவ்வளவு பயங்கரமானது தேவன் அதை பார்த்துட்டு தான் உடனே தெற்கதரிசி அனுப்புனார் நீ நீ வந்து இவ்வளவு கொடூரமாச்சு நடந்துட்டே அவனை கொன்னேப்ட்டே பயங்கர கோவம் ஆண்டவருக்கு திர்குதரிசியை அனுப்பி அவனை போட்டு ஒரு வழி பண்ணிட்டாரு அவனை போய் அந்த திருக்குதரிசி வந்து அது அப்படி இப்படின்னு சொன்னான் உடனே அவன் சொன்னான் யார் அவனை கொன்றனும் அப்படின்னா நீ தான் அந்த இப்படி பண்ண நீ ஒருத்தனுக்குட்டி இருந்துச்சு யாரோ நண்பன் இந்த பக்கத்து வீட்டுக்கு வர போய் அந்த ஒரே ஆட்டுக்குட்டிய கூட எடுத்து நினைஞ்சிட்டான் இப்படி பண்ணிவிட்டானே யாரா அந்த நண்பன் அது வெட்டுன்னு சொன்னான் யாரு அதே வாசிங்க அந்த வசனம் தான் வசனம் சொல்லணும் அந்த அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டிக்காக நாலத்தினை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான் நீர்தான் அப்பொழுது தாவிதை நோக்கி நீ அந்த ஒன்பதாம் கத்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை பொல்லாப்பான இந்த காரியத்தை நீ செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை என்ன எவ்வளவு பயங்கரமான வார்த்தை தெரியுமா நீயே அந்த மனுஷன் கத்தருடைய பார்வைக்கு அப்ப கத்தர் பாக்குறார் இந்த விஷயத்துல தாவித சொல்றான் அடுத்து கத்தர் செய்கிறார் கத்தர் பல காரியங்கள் செய்கிறார் நமக்காக என்ன செய்யறோம் கத்தர் வந்து ஒவ்வொரு நாளும் எவ்வளோ காரியங்கள் செய்கிறார் அவர் செய்ய நினைத்ததே தடைபடாது நமக்காக எவ்வளோ காரியங்கள் செய்கிறார் நம்ம குடும்பத்துக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய சரீரத்துக்காக நம்முடைய வருங்காலத்துக்காக நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களுக்காக விசுவாச வாழ்க்கைக்காக பரிசுத்தத்துக்காக பிரதிஷ்டைக்காக நமக்குறதமான செய்ய பொருளாத ஆவி மனுஷ போராட்டங்கள் வியாதினம் மன போராட்டங்கள் இதுக்கெல்லாம் உதவி செஞ்சே இருக்காரு சொல்ல முடியுமா இன்னைக்கு கத்திரிக்காக எதாவது செஞ்சிருக்கோமா வேலைக்கு போயிருக்கோம் அது கத்திரிக்காக செஞ்சது இல்ல நமக்காக ஓட்டி ஆட்டி அங்க இங்க போய் அதான் எதை செஞ்சோம் அதெல்லாம் கத்தருக்குரியதா அல்ல கத்தருக்காக ஏதாவது சுவிசேஷம் சொன்னோமா நற்செய்தி சொன்னோமா யாராவது ஆத்மாக்களுக்காக ஜவம் பண்ணோமா பரிந்து பேசினோமா திறப்புல நின்னோமா யாருக்காவது உதவி செஞ்சோமா யாருக்காவது நன்மை செஞ்சோமா யாருக்காவது தேவனை நோக்கி கூப்பிட்டோமா அதுதான் கத்திற்காக நம்ம செய்யற காரியம் எல்லாரும் கண்களை மூடுவோம் இந்த விஷயத்தில் நாம் நம்மை யோசிச்சு இந்த நாலு காரியங்கள் இவன் சொல்றா நாம் பெலவினன் தாயா நான் ராஜா அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் ஆனா எனக்குள்ள இன்னும் ஆண்டுழை நாமத்தை மனிமைப்படுத்தக்கூடிய தன்மைகள் இல்லை உணர்வடைந்தவர்கள் கண்களை மூடுங்கள்